வணக்கம் நட்டினியின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காவது செய்தி சேவை ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் பொதுமக்களின் நலன் கருதி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேற்றும் வலியுறுத்தினர் எனினும் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை போராட்டம் தொடரும் என போக்குவரத்து ஊழியர்கள் திட்டவட்டமாக அறிவித்தனர் போக்குவரத்து கழக ஒய்வூதியதாரருக்கு வரும் பொங்கல் பண்டிகைக்கு முன் ஏழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதிய உயர்வுக்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவை துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை வெள்ளிக்கிழமையும் அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு விடுமுறை என தமிழக அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் மூன்று நாட்களுக்கும் வரும் பதினாறாம் தேதியும் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் இரவு பதினொன்று வரை இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டதாக மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளதை அடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளாா் ிய செய்திகள் இந்திய ரயில்வே தேசத்தினை கட்டமைக்கும் அமைப்பு என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை தொடர்பான நூற்றி எண்பத்தி வழக்குகளில் மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லியில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு அம்மாநில காவல்துறை அபராதம் விதித்து வருகிறது நகரில் சட்டவிரோதமாக ஆயுத விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து பதினான்கு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன வீடு இல்லாமல் தெருக்களில் வசிப்பவர்கள் எப்படி ஆதார் அட்டை பெற முடியும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது வடகொரியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தென்கொரியா அறிவித்துள்ளது அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்தியர் ஒருவரின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஹொண்டுராஸ் தீவுகளில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அலுவலில் ஏழு புள்ளி ஆறாக பதிவானது இதனையொட்டி அப்பகுதியில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது விண்வெளியில் செயலிழந்த சீன விண்வெளி ஆய்வகம் பூமிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக பசிபிக் கடலில் விழவைக்கப்படும் என சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் நாட்டின் குவேட்டா நகரத்தில் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலில் ஐந்து போலீசார் உட்பட ஏழு பேர் பலியானார்கள் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது தங்கத்தின் மீதான கடன் வழங்கும் துறையின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூன்று லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என KPMG பி நிறுவனம் கணித்துள்ளது கடந்த ஆண்டு பதினைந்தாயிரத்தி பென்ஸ் கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பென்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான ஒன்பது மாதங்களில் நேரடி வரி வருவாய் ஆறு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது பதினெட்டு சதவீதம் அதிகமாகும் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் காயமடைந்துள்ள வேகப்பந்து வீச்சாளர் டேல் ஸ்டெயினுக்கு பதிலாக டுவைன் ஓலிவியர் மற்றும் லூங்கி என்கிட்டி என இரு வேகப்பந்து வீச்சாளர்கள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து பிரபல வீராங்கனை அசரென்கா சொந்த காரணங்களுக்காக விளக்கியுள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது சையது முஸ்தாக் அலி கோப்பைக்கான தென்மண்டல டி கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாடு அணி கேரளாவை வென்றது திரைச்செய்திகள் நடிகர் அதர்வா காவல்துறை அதிகாரியாக நடிக்கும் படம் ஒன்றில் அவருக்கு ஜோடியாக ஒப்பந்தமாகியிருக்கிறார் ஹன்சிகா சிக்கிம் மாநில முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கெனங்க அம்மாநில விளம்பர தூதராக செயல்படுவது தனக்கு பெருமை அளிப்பதாக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்